அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு கலங்காது கண்ட வினைக்கண் துளங்காது தூக்கம் கடிந்து செயல் மனம் கலங்காமல் தெளிந்து ஆராய்ந்து செயலில் இறங்கும் போது சோம்பலையும் தாமதிப்பையும் நீக்கி செயலாற்ற வேண்டும் என்பது இக்குரட்பாவின் பொருள் கலங்காது துளங்காது வினைக் வினைக்கண் தூக்கம் கடிந்து செயல் மனங்கலங்குதல் துளங்குதல் துளங்குதல்னா சோம்பி திரிதல் அர்த்தம் தூங்குதல் அப்படின்னா காலம் தாழ்த்தி செய்தல் இம்மூன்றையும் அமைச்சர் விட்டொழிக்க வேண்டும் ஆஹ் மனசுல வருத்தம் இருக்கக்கூடாது சோம்பேறித்தனம் இருக்கக்கூடாது ஒத்தி போடக்கூடாது தூங்குக தூங்கி செயற்பால தூங்கற்க தூங்கும் வினைம்பர் எந்த செயலை ஒத்தி அந்த செயலை ஒத்தி எந்த செயலை ஒத்தி அந்த செயலை ஒத்தி ஒரு குரல்ல சொல்லியிருக்கார் ஆக அதை புரிஞ்சு காலம் தாழ்த்தாம சோம்பேறித்தனம் இல்லாம மனக்கலக்கம் இல்லாம செயலை ஆக வேண்டும் அதுதான் வினை திட்பம் முதலில் செயலை நன்கு ஆராய்ந்து தெளிய வேண்டும் எண்ணி துணிக கர்மம் பார்த்தோம் எண்ணிய எண்ணியாங்கு எய்துவன்னு பார்த்தோம் செயலை ஆராய்ந்து தெளிய வேண்டும் தெளிந்த பிறகு செயலாற்றுவதற்கு தயங்கள் ஆகாது ஒரு முடிவு எடுக்கணும் அந்த எடுத்த முடிவை சரியா செயல்படுத்தணும் அதுக்கு தயக்கம் காட்டக்கூடாது ஓர் அமைச்சன் அல்லது தலைவன் எடுக்கும் முடிவுகளும் செயல்படுத்தும் திட்டங்களும் சமூகத்தில் பலதரப்பட்ட மக்களின் வாழ்க்கையை பலவிதங்களில் பாதிக்கும் தாக்கத்தை உண்டு பண்ணும் எனவே தலைவன் மிகுந்த விழிப்புணர்வுடன் தெளிவாக திட்டமிட்ட பிறகு விரைந்து செயலில் இறங்க வேண்டும் சோம்பலையும் காலம் தாழ்த்தி செய்தலையும் முற்றிலும் விட்டொழிக்க வேண்டும் தெரிந்த வினையை விரைந்து செய்ய வேண்டும் என்பது இக்குரட்பாவின் வாயிலாக நமக்கு உணர்த்தப்பட்டது ஏற்கனவே அறுநூத்தி ஐந்தாவது குரட்பாவில் பார்த்தோம் நெடுநீர் மரவி மடி துயில் நான்கும் காமக்கலன் மடியின்மைங்கிற அதிகாரத்தின் கீழ் இந்த குரட்பாவை ஆராய்ச்சி பண்ணினதை நாம ஞாபகப்படுத்திக்கணும் அங்க என்னது நெடுநீர்னா காலம் தாழ்த்தி செய்யறது மறந்து போறது சோம்பேறித்தனம் பகல்ல தூங்குறது இந்த நாலு தீய குணங்களும் கெட்டு போகிறவர்கள் விரும்பி ஏறிச்செல்லும் ஓட்டைப்படகுகள் ஆகும்னர் கெட்டு போகிறவர்கள் விரும்பி ஏறிச்செல்லும் ஓட்டைப்படகாகும் என்று இந்த குரட்பாவிலே சொல்லி இருக்கிறார் அதை மீண்டும் நாம் இங்கே நினைவுபடுத்திக் கொள்கிறோம் மகாபாரதத்துல ஒரு மேற்கோள் ஸ்லோகம் பார்க்கலாம் திருதாட்சியம் சம்யமோ புத்திராத்மா தைரியம் தேச காலா பிரமாத அல்பஸ்யவா பகுனோவா விருத்தௌ தனசைதான் அஷ்ட சமிந்தனானி கண்ணோட்டம் குலநடக்கம் புத்தி மன அடக்கம் மனவலிமை சூரத்தன்மை இடம் காலம் ஆகியவற்றில் கவன குறைவு இன்மை ஆகிய எட்டு குணங்களும் குறைவாக இருந்தாலும் அதிகமாக இருந்தாலும் அவை எட்டும் செல்வத்தை வளர்க்கும் எரிபொருளாகும் அல்பஸ்யவா பகுனோவா தனசிய விருத்தௌ அஷ்ட சமிந்தனானி அழகான ஸ்லோகம் இனி பதவுரை பார்ப்போம் கலங்காது கண்ட மனம் கலங்காமல் தெளிவுடன் வினைக்கண் செய்ய துணிந்த செயலில் துளங்காது சோம்பலையும் தூக்கம் தாமதிப்பதையும் கடிந்து விட்டுவிட்டு செயல் செயல் புரிய வேண்டும் மனம் கலங்காமல் தெளிவுடன் செய்ய துணிந்த செயலில் சோம்பலையும் தாமதிப்பதையும் விட்டுவிட்டு செயல்புரிய வேண்டும் மன அமைதியுடன் தெளிவாக திட்டமிட்ட செயலை சோம்பல் இல்லாமல் தாமதமின்றி செய்துவிட வேண்டும் என்பது கருத்து கலங்காது கண்ட வினை கண் துளங்காது மனமார்ந்த வளர்க மனிதநேயம் தேனி வேதபுரி பூஜ்ய ஸ்ரீ ஓம்காரானந்த உள்ளந்தோறும் வள்ளுவம் என்ற தலைப்பிலான திருக்குறள் விளக்கங்கள் தினசரி வாட்ஸ்அப் வாயிலாக